பாடம் 24. நான்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்துவிட்டு தன் சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றமாக நடப்பவருக்கு வழங்கப்படும் தண்டனை பற்றி நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவி விட்டு உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களா நீங்களோ வேதத்தை ஓதி கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சிறிதளவும் இதை பற்றி சிந்திப்பதில்லையா இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை விசுவாசிகளே நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் கூறுகிறீர்கள் நீங்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் கூறுவதுதான் அல்லாஹுவிடம் பாவத்தில் அத்தியாயம் இரண்டு மற்றும் மூன்றாவது வசனங்கள் மற்றொரு அல்லாஹ் கூறுகின்றான் எதை விட்டும் உங்களை நான் தடுத்தேனோ அதில் உங்களுக்கு நான் மாறு செய்திட நான் விரும்பவில்லை என கூறினார் பதினோராவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனம்